அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சந்தேகம் கொள்வது பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் நிச்சயமாக சந்தேகம் பேச்சில் மிக பொய்யாகும் என்று நபி அலிஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஆறு மூன்று